ஓம் நமோவித்திருஷிபோ மஹோ நமோ குருபோல பிரானோவீ ஐத்த பிரக்கணம் முப்பத்தி ஒம்பதாவது அப்பர்ஷயோய मनसो நகிர அருபோதாபியாத்வது शाग्रेणकबिंदुना शाग्रे मनसो निग्रहस्तद्वत निग्रहस्तरीखेद गौड़पादाचार्य इंद अजातिदत् नंद्र சித்தாந்தம் பண்ணிய பிறகு இந்த அஜாதி பிரம்ம ஜானத்தினால இந்த உலக வாழ்க்கையில் சம்பந்தம் இல்லாம பற்று இல்லாம வாழ்றதுக்கு பெயர் அஸ்பரிஷயோகம் சொன்னார் அமனி பாவத்துக்கு தான் இன்னொரு பேரு அஸ்பரிஷயோக ஆனா நிறைய சாதகர்களுக்கு ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கு தான் சர்வ யோகிபிகி சர்வயோகி நாம்னா சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் சர்வ சாதக நாம் எல்லா சாதகர்களுக்கும் இது பயமாக இருக்கிறது இப்படி சொன்ன துர்தரிசகா இது கஷ்டப்பட்டு தான் இதை தரிசனம் பண்ணணும் நமக்கு யோக்கியத்தை சரியா இல்லைன்னா யோகியதை உண்டு பண்ணிக்காம பண்ணவே முடியாது சொன்னார் இது அபய இது அபயமான விஷயம் இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை என்னன்னா நிறைய பேருக்கு தங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி போயிடுமோ பயம் இப்படி பண்ணினா நமக்கு இந்த தனித்தன்மையை அழிஞ்சு போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் அப்புறம் இத்தனை பண்ணின பூஜை ஜபத்தை எல்லாம் விட்டுட்டு இதில் இருந்தோம்னு சொன்னால் ஒருவேளை அந்த சுவாமி கோபிச்சுக்குமோ அப்படின்னு பயம் இல்லாம் நிறைய சொல்லலாம் அந்த சுவாமியெல்லாம் வந்து இத்தனால் நான் இப்படிலாம் பண்ணிகிட்டுருக்கேன் திடீர்னு நான் எல்லாத்தையும் விட்டு விட்டு பிரம்மனோட நான் நான் இத்தனை நாளாக இருந்த கர்மாக்களை எல்லாம் ஒருவேளை துவைதம் சத்தியமாக இருந்து தொலைச்சதுன்னா சத்தியமாயிருந்து ஜீவேரேதம் உண்மையிலேயே இருந்து நாளைக்கு தண்டனை கொடுக்க மாட்டாராக்காக ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சா அங்க புது விதமான பயம் உருவாக்கப்படுகிறது அது என்னன்னா அதுல மேல போக முடியாத அளவுக்கு அதுவே தடுக்கிறது நம்ம இன்னும் மேல அதுக்கு மேல சாதனைக்கு போகலான் இதை விட்டுட்டால் அது எதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா அதையும் விடக்கூடாது இதையும் விடக்கூடாதுன்னு ரெண்டையும் மெயின்டைன் பண்ண பார்க்குறோம் அதனால தான் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வேதாந்த கிளாஸுக்கு வரணும்னா அவங்களுக்குன்னு ஒரு ரொட்டின் ரொம்ப வருஷமாக பழகி போயிருக்கும் இதுக்கு டைம் நிறைய நேரம் கொடுக்கணும்னு சொன்னால் என்ன ஆகும்னா அந்த ரொட்டீனில் அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் இருக்கும் ஆனால் அதை காட்டிலும் மேலான உயர்ந்த விஷயத்துக்கு போகணும்னா அந்த ரொட்டீனை தியாகம் பண்ண வேண்டியிருக்கும் அதாவது தர்மமே வந்து வித்தியாசமா இருக்கும் அதாவது ஒரு வயசுல இருக்கிற தர்மம் இன்னொரு வயசுல இல்லை சில பேருக்கு எல்லாம் சாகர வரைக்கும் ஒரே தர்மம் தான் சாஸ்திரத்துல தர்மம் வந்து கிரக பிரம்மச்சரிய தர்மம் வேற கிரகஸ்தர்மம் வேற வானப்பிரஸ்தர்மம் வேற சன்னியாசி தர்மம் வேற அப்புறம் அதையும் கடந்து தர்மா தீத்தனை ஆயிடுறான் அதுக்காக யசேஷ்டாச்சாரின்னு இல்லை தர்மா தீத்தனை தர்மத்தை அனுஷ்டிக்கணும்னு ஒன்று கிடையாது ஆனாலும் அவன் சொசைட்டிக்குள்ளே இருந்தான்னு சொன்னா சமுதாயத்துக்குள்ளே இருந்தான்னு சொன்னால் அவனும் மற்றவங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக அவனுக்கு என்ன தர்மங்கள் இருக்கோ அந்த தர்மங்களை பண்ணி கடைப்பிடிச்சு காட்ட அதுக்காக இன்னொருத்தருடைய தர்மத்தை எடுத்துக்க முடியாது டோட்டலாக தர்மமே இல்லாத ஒரு அத்தியாசிரமம் அதிவர்ணாசிரமம் இருக்கு இந்த அஸ்பரிஷ யோகத்துக்கே சாஸ்திரத்தில் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் வர்ணாசிரம அஸ்பரிசஹா அப்படின்னு அர்த்தம் சொல்றாங்க வர்ணாசிரமத்திலேயே வந்து வர்ணாசிரம தர்மங்களே ஸ்பரிசம் கிடையாது வர்ண தர்மத்திலேயோ ஆசிரம தர்மத்திலேயோ ஸ்பரிசம் இல்லை அப்படியே அர்த்தம் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இத்தனை வருஷமாக இந்த வர்ண தர்மத்தையும் ஆசிரம தர்மத்தையும் பரமஸ்ரத்தாபக்தியோட அனுஷ்டானம் பண்ணிவிட்டு அதை விடுறதுங்கிறது அவ்வளோ சுலபமாக என்ன பயம் வந்துடும் விட்டால் எதாவது ஆயிடுமோ பழையபடி மைண்டுக்கு எதாவது ப்ராப்ளம் வந்துவிட்டால் அப்புறம் திரும்ப ஆரம்பித்தோம் ஆனால் அது அது வேற விட்டுட்டோமேங்கிற கில்ட்டு வேறு குமாரில் பட்டுற மாதிரி விட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சி வேற வந்துடும் இப்படி எல்லாம் அந்த பார்வையோட மாயையோட மகிமை எங்க எப்படி எல்லாம் ஆழ்வு பண்ணும் தெரியாது இந்த மாயை நம்மளை எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்க வச்சுடும் மோட்சத்தை கொடுக்காம நம்ம மோட்சம் அடையணும்னு ஒரு மார்க்கத்துக்குள்ள நுழைஞ்சு அங்கேயும் நம்ம மோட்சம் அடைய விடாம ஏதோ இடத்துல நம்மளை போட்டு கட்டி உட்காந்து வச்சுடும் அதனால ஜாகிரதையா இருக்க வேண்டியிருக்கு தர்மம் வேண்டியிருக்கு தர்மத்துக்கும் அடிமையாயிடக்கூடாது தர்மம் நமக்கு ரொம்ப அவசியம் சந்தேகமே கிடையாது அதே சமயம் தர்மத்துக்கு அடிமையாயிடக்கூடாது தர்மத்தை அடிமையாயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அதர்மத்தை ஆச்சரணம் பண்ணிடக்கூடாது தர்மத்துக்கு அடிமையாயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அதர்மாச்சரணம் பண்ணிடக்கூடாது இதெல்லாம் மிக நுணுக்கமான விஷயங்களா இருக்குது பார்க்க பார்க்க பார்க்க பிரமிப்பா தான் இருக்கு இந்த போர்ஷன்லாம் ஆஹ் அபயே பயதரிசிதான் பலவிதமான நமக்கு வந்து பயங்கள்லாம் ஏற்படுறது சொல்லப்போனால் வந்து பாம்பை பார்த்து பயப்பட்டால் ஒரு நியாயம் இருக்குது என்ன பயப்பட மாமியாரை பார்த்து பயப்பட்டால் கூட ஒரு நியாயம் இருக்குது அதுக்கெல்லாம் ஒரு நியாயம் இருக்குது பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்பட சாமியாரை பார்த்து பயப்பட வேண்டியிருக்கு ஆசிரமத்தில் என்ன என்ன பண்ணி சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க பிரம்மச்சாரிகள்லாம் வச்சு உங்களேன் பயப்படுறதில்லை அவங்களுக்கெல்லாம் இல்லை அவங்க அவங்கள பார்த்தா ஒண்ண பயமுடுத்துறததில்ல படிக்கணும்னோம்டிக்கணும் தர்மத்தை படிக்கணும்ப்டே இருக்கணும் இந்த விதம் விட்டுவிடக்கூடாது சிலதெல்லாம் நமக்கு பிடிக்கலாம் பிடிக்காம இருக்கலாம் ஆனா ஒரு வரையறுத்துட்டா அதை ஃபாலோ பண்ணித்தான் இப்படி எல்லாம் சொல்லக்கூடியதா இருக்கலாம் அபயே பயதரிசி பயப்பட வேண்டிய விஷயம் இல்லாததுல போய் பயப்பட்டா என்ன பண்றது அபயே பயதரிசின நிறைய ஒரு ஒருத்தருக்கு ஒரு பூஜையை விட்டா இத வந்துடுமோ தோஷம் வந்துடுமோ பயமா இருக்கு வேதாந்தம் படிக்க படிக்க என்ன பண்றது அகங்காரா வித்யான்னு சொல்றது அகங்காரம் சத்தியமே இல்லைன்னு சொல்றது ஜீவனே பொய்யு சொல்றது ஜீவனே பொய்யுன்னு சொன்னா ஜீவன் பண்ணினா ஜீவன் இத்தனை ஜென்மா எடுத்ததும் பொய் ஜீவனுக்கு இத்தனை கர்மாக்கள் புண்ணிய பாபமெல்லாம் பொய் இதை கேட்டா யாருக்குதான் பயம் வராது இத்தனை வருஷமா வந்து விழுந்து விழுந்து ப பயப்பட்டு பயப்பட்டு தர்மத்தை கடைப்பிடிச்சவனுக்கு அதர்மம் பண்ணினா நமக்கு நரகம் கிடைச்சிடுன்னு சொல்லி பயந்து தர்மத்தை கடைப்பிடிச்சவனுக்கு நீ தர்மத்தையும் கடந்து அதித்தனாகுன்னு சொன்னா அவனுக்கு அதில் அவ்வளவு தூரம் செத்த வர்றது கஷ்டம் அதான் நம்ம பார்த்துன்னு இருக்கோம் கஷ்டம் அப்புறம் நிறைய பேருக்கு என்னன்னா இப்படி நம்ம போயிட்டோம் ஆனா ஏன்னா அந்த குரூப் தான் மெஜாரிட்டி குரூப் இல்லையா துவைத்தா குரூப் தான் மெஜாரிட்டி குரூப் அத்வைதா குரூப் மெஜாரிட்டி நினைச்சுட்டு இருக்கோம் வாஸ்தவமா துவைத்தி தான் அத்வைதா குரூப் வந்து ரொம்ப லெஸ் தான் குரூப் இருக்கு இதனால என்ன ஆகும் ஒருவேளை பண்ணிவிட்டோம்னா நம்மளை வந்து சொசைட்டி நம்மளை தனிச்சு விட்டுடுவோம் நம்மளை யாரும் இது பண்ண மாட்டாங்களோ ஏன்னா நான் தர்மாதீதன் ஆயிட்டேன்னு தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்குள்ள இருந்தால்தான் நான் இருக்க முடியும் நான் தர்மாத்தீத நாயிட்டா என்ன ஒதுக்கிடுவாங்களோ அதுவும் வரும் ஒதுக்குறதுங்கிறது பல விதத்தில் இருக்குது ஒதுக்குறதுங்கிறது கெளரவமாக ஒதுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது பிடிக்காமல் ஒதுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது ஒதுக்குதல்லையே பல ஒதுக்குதல் இருக்குது இப்போ நீங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு இப்போ கிராம நம்ம சாதாரணமாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் ஒரு காலத்தில் நமக்கு வந்து ஃப்ரீயாக மூவ் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் இப்போ நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வந்துடுச்சு ஸ்டேட்டஸ் வந்தவுடனே என்ன ஆகிடுறதுன்னா நம்ம மற்றவங்களேருந்து நம்மளே அறியாமல் எல்லாரும் நம்மள்கிட்ட வந்து சொல்லிட மாட்டாங்க நமக்கே வந்து ஆசிரமத்தில் நடக்கிறது எல்லாம் தெரியும் நினைச்சா கூட தெரிஞ்சுக்க முடியாது நம்ம தனிமைப்படுத்தப்படுறோம் அது நமக்கு நல்லது அது வேற விஷயம் நமக்கு அது பயம் இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாரும் என்னென்ன இதெல்லாம் போய் இதெல்லாம் இது பண்ணக்கூடாது என்ன பண்ண மரியாதை கொடுத்து ஒதுக்கிடுவோம் மரியாதை நம்ம நம்ம சுவாமி அப்படிங்குற அது வராது அது என்ன ரொம்ப சுவாமி பா பெரியார் புதுக்கோட்டைக்கு சாமி அருதான் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுவான் இப்படி சமுதாயத்தில் வந்து இப்படின்னா இது பண்ண அப்புறம் நமக்கு அது ஒரு பயம் வந்து நம்மளை இப்படி ஒதுக்கிடுவாங்களோ ஒதுக்கிடுவாங்களோ நமக்கு அந்த கௌரவம் வேண்டி அதே சமயம் யார் நம்மளை இது பண்ண அந்த ஸ்டேட்டஸ் வந்தாலே இதாகிடும் அதாவது வந்தால் அது இப்போ இதாகிடும் ரஜினிகாந்துக்கு ஒரே தலைவலி என்ன நிம்மதியா எங்க மூவ் பண்ண முடியல பயம் மாறு வேஷம் போட்டு நானே பார்த்திருக்கேன் ரஜினிகாந்த் மாறு வேஷம் போட்டு ரிஷிகேஷ்குள்ள நுழைந்தது நார்மல் வேஷத்துல வந்த மாட்டிப்பான் அப்படி வந்து மூக்கல வேக்குற மாதிரி எல்லாம் தெரிஞ்சு விடுறது போட்டு விடுறான் எதுக்கு சொல்றேன் இப்படி சமுதாய நமக்கு பல ரூபங்கள்ல இருக்கு அகங்காரம் போயிடுமோங்கிற பயம் அப்புறம் சாதனைகளை விட்டுட்டா நமக்கு ஏதாவது துக்கம் வந்துடுமோன்னு பயம் அப்புறம் நம்ம வந்து இப்போ அதே மாதிரி நம்ம வேதாந்தம் படிக்க ஆரம்பிச்சுட்டோம்னு வச்சு நீங்க ரொம்ப படிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து மற்றவங்களாம் உங்கள்கிட்ட லௌகிக்கமே பேச முடியாது லௌகிக்கமே பேச முடியாதுங்கிறதுனால அவங்களுக்கு நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து உங்கள்ட்ட சுவாரஸ்யம் இல்லை நீங்க முழுக்க முழுக்க வேதாந்தமே பேசிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணும் போர் அடிக்கும் இது ஒரு பைத்தியம்பா அப்ப என்ன அதை விட்டுடுவாங்க உங்களை ஒதுக்கிடுவாங்க அப்ப உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆனால் அவங்கள்ட்ட போகணும் அவங்கள்ட்ட போகணும் வா எங்கிட்ட அப்படி இதுக்கு மாத்திரம் வா எங்கிட்டேன் அப்ப என்ன ஆகுனா அவங்க நாளைக்கு நம்மளை சொல்லி நம்ம அறிவை நீங்க ஏதாவது இந்த உலகத்தில் பணத்தை அடைஞ்சாலும் நீங்க ஒதுக்கப்படுவீர்கள் பதவி அடைஞ்சாலும் ஒதுக்கப்படுவீர்கள் ஒதுக்கப்படுறதுன்னு நான் இன்னொரு கோணத்தில் சொல்கிறேன் நமக்கு மரியாதை அது ஒரு ஆனந்தம் எல்லாம் இருக்குங்கிறது வேறு விஷயம் இது இன்னொரு இன்னொரு சைடு இது சைடு எஃபெக்ட் இது இது இப்படி ஆகிடும் ஆனால் இன்னொரு விசேஷம் என்னென்னு கேட்டால் நமக்கு வந்து நம்ம படிக்க படிக்க என்ன ஆகிடும் ரொம்ப பெரிய ஞானிப்பா அப்படிம்மா பெரிய ஜானி சொல்லிட்டு இவர் அறிவால் உயர்ந்தவர்னு சொன்னால் அரிய அறிவெளிகளால் நம்ம வந்து ஒதுக்கப்படுவோமோ மாட்டோமோ அப்போ என்ன நமக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னு அவன்கிட்ட போடுமே அவன்கிட்ட அறிவி அஜ்ஞானி மாதிரி பேசணும் அப்புறம் அஜானி மாதிரி பேசினாத்தான் அவன் நம்மளோட சம்பந்தம் வைப்பான் ஆகினால் நம்ம ரொம்ப ஓவராவும் ஞானத்தில் போயிடப்படாது அப்படின்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும் தான் இருக்கு என்னடாது எப்படி சொல்றதுனால யோசிச்சு தான் இருக்கேன் யோசிச்சு பார்த்தா பல நமக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு அதெல்லாம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்ம நித்த சுத்த புத்த முத்த பிரம்மன் புரிஞ்சுட்டாச்சு சொன்னா யாரும் நமக்கு வேண்டாம் அது மாத்திரம் இல்லை எல்லாரும் நான் தான் என்கிட்ட வராதவனும் நான் தான் வந்தவனும் நான் தான் எல்லாமே நான் தான் இப்போ ஒரு இது வச்சுங்களேன் ஏதோ ஒரு ஆபரணம் வச்சு இப்போ இந்த வெள்ளி இருக்கு இந்த வெள்ளியில நிறைய பாத்திரம் இருக்கு வெள்ளி பாத்திரம் நிறைய இருக்கு வெள்ளி பாத்திரத்தில் ஒரு பாத்திரத்தை தனியா தூக்கி வச்சுட்டோம் வச்சுங்களேன் இந்த பாத்திரம் நினைக்கிறதுன்னு வச்சுங்க என்ன மாத்திரம் அம்போன்னு விட்டுப்பட்டாங்களே என்ன நான் இப்படி தனியாக போயிட்டேன்ன அந்த அடுக்கு பாத்திரத்துக்கு இருக்க மரியாதை நமக்கு இல்லையே அவ்வளோ பெரிய அடுக்கு அதை வச்சு பெருசாக பண்ணிட்டுருக்கா அதைத்தான் எல்லா பூஜைக்கும் யூஸ் பண்ணுறான் நம்மளை எங்கேயோ கீழே துண்டாக போட்டு வச்சுருக்கா அப்படியே உத்ரணி நினைச்சு விடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் கரண்டி நான் நினச்சிடுத்துன்னு வச்சுங்களேன் அப்புறம் என்னாகும் அப்புறம் அந்த உத்திரிணிக்கு போய் இந்த பாத்திரம் பக்கத்தில் இருக்கிற பாத்திரம் சொல்லணும் குரு பாத்திரம் நீயும் நானும் ஒன்று தான் நீயும் வெள்ளி நானும் வெள்ளி நீ கரண்டி வெள்ளி நான் பாத்திரம் வெள்ளி ஆகையினால அது மாத்திரம் இல்லை அங்கே இருக்கிற பூஜை சாமானலாம் இருக்கிறது இருக்க தட்சிணாமூர்த்திக்கு போட்டிருக்கிற பூனலும் நம்மளும் ஒரே குரூப் தான் பிரம்மாண்டமான பூணல் அது அப்போ தட்சிணாமூர்த்திக்கு போட்டிருக்கிற அந்த அதுவும் இருக்க அது நம்ம நம்ம நாம தான் அது அதுவும் அதுவும் நம்ம தான் வெள்ளி தான் ஆகினால் எல்லாமே வெள்ளி தான்ப்பா நெத்தியில் போட்டிருக்கிற பட்டையிலிருந்து அத்தனையும் நம்ம தான் நம்ம வெள்ளி திருஷ்டியில் பார்க்கணும் திருஷ்டி கரண்ட் திருஷ்டி அதே மாதிரி புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து அவர் வந்து சாமியார் இவர் வந்து மாமியார் இப்படி எல்லாம் இதெல்லாம் வேற வேறையா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சுனுட்டோன்னு வச்சுங்களேன் என்ன ஆகும் சம்சாரம்தான் எல்லாம் நான் தான் ஏகமேவ அத்விதேயம் அகமேவ இதம் சர்வம் அந்த ஞானம் வந்துவிட்டா அபயே பயதர்சனம் இருக்கக்கூடாது பய விஷயம் அஞ்சுவது அஞ்சாமை பேதமைனார் வள்ளுவர் எங்க பயப்படணுமோ அங்க பயப்படணும் ஏதாவது வந்து டெம்டிங்காக இருந்ததுன்னா பயப்படணும் கிருஷ்ணர் ஞானினோ நித்திய வைரியினான்னார் சொல்ல போறார் திரும்பாது தாய்மனவர் சொல்லுவார் மறும ஜென்மம் வருமோ என்று யோசிக்குதே மனது அப்படின்பர் அது மாதிரி இது வந்துடுமோ அதுக்கு பயப்படக்கூடாது ஆக ஒரு படி மேல ஏறி போற போது கீழ்படியை விடுறதுக்கு பயப்படக்கூடாது அவ்வளவுதான் மேல்படியை கீழ்படியை விடுற போது பயப்படக்கூடாது நான் அம்மாவை விட்டுவிட்டேன் அப்பாவை விட்டுவிட்டேன் விட்டுவிட்டேன்னு பயப்பட்ட சன்னியாசம் நிற்குமா என்ன சன்னியாசத்தினுடைய நோக்கம் என்ன அம்மாவாவது அப்பாவாவது தாத்தாவாது பாட்டியாவது அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ முன்னம் எத்தனை எத்தனை ஜென்மமோ இன்னும் எத்தனை எத்தனை பிறவியோ அது இல்லை வச்சுங்க அதை பற்றி நம்ம கவலைப்பட்டால் நடக்குமா அப்புறம் வந்து யாராவது ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க எந்த சொந்தக்காரன் எப்படியாவது பாப்புலர் ஆகிட்டா வந்துடுவோம் அதனால வந்து என்னென்னு வந்து சொல்லுவான் அந்த கதை இந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க சொல்கிற அந்த நம்ம நம்மளுடைய மாண்டவீக்கியம் படிச்சிருக்கோம் நமக்கு தெரியுமா தெரியவே தெரியாது மாண்டவக்கியம் படிச்சுருக்கோம் பிரம்மசூத்திரம் படிச்சுருக்கோம்னு நம்ம பூர்வாசிரம பந்துகளுக்கு யாருக்காவது தெரியுமா மாண்டவக்கியம்னா என்னென்னே தெரியாது அப்புறம் மாண்டவீக்கிய உபனிஷத்துனால் என்னென்னு எப்படி தெரியும் அதெல்லாம் ஒன்றுமே இந்த சப்தமே கேட்டதில்லை அஸ்பரிஷ யோகா இதான் அதனாலதான் சன்னியாசத்திலே வச்சிருக்கு ஒரு மடத்திலே இருந்தா பற்று வந்து விடுறது ஆசிரமத்தை விட்டு வெளியில எங்கேயோ ஆஸ்திரேலியா போயிட்டு அங்கே ஆசிரமத்தில் பற்று இல்லை இங்கே இருந்துருந்தா என்னாச்சுன்னா அதை பார்க்க வேண்டியிருக்கு இப்படி இருக்கே அப்படின்னு நினைக்க அது எங்கேயாவது போயிட்டா அது அஸ்பரிஷ யோகா சுவாபாவிகமாக வந்து இங்கே இருந்தா என்னன்னா இது டெலிபரேட்டா அஸ்பரிஷ யோகத்தில் இருக்கணும் ஆசிரமத்துக்குள்ளே இருந்துட்டே அஸ்பரிச யோகத்தில் இருக்கணும் அதுக்கு பேர் தான் சன்னியாசிகள்லாம் ஒரு இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன ஒரு சுவாமி ரொம்ப அழகா சொன்னார் எல்லாம் இப்போ என்ன ஆகிடுறதுன்னா ஒரே இடத்துல இருந்தால் அந்த டாக்டர்ல ஃபேமிலி டாக்டர் மாதிரி ஃபேமிலி சுவாமி ஃபேமிலி சுவாமி ஆயிடுவார் அப்புறம் மாட்டின்னுக்குவார் சம்சாரத்தில் மாட்டிடுவார் அவங்களுக்கு இவரை விட முடியாது இவருக்கு அவங்கள விட முடியாது அந்த காலத்தில் குலகுருன்னு வச்சாங்க சம்பிரதாயம் குலகுரு குலகுருவாக இருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம் ஏற்படலாம் இருக்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்படலாம் ஆனா வந்து குலகுரு சன்னியாசி முக்கியமான யாரா சிக்குவான அடுத்த குலகுரு ரெடி பண்ணிவிட்டு ஓடி ஓடிடும் யாராவது கிடைப்பாங்களான்னு அப்படி கிடைச்சா அவள்கிட்டையும் சொல்லிடும் இந்த பாரு நீயும் ஜாக்கிரதையாயிருக்கும் கொஞ்ச நாளைக்கு நல்லது ஏன்னா சமுதாயத்துக்கு நல்லது தர்மத்தை சம்ரக்னம் பண்ணணும்னா நம்ம எப்படி இந்த சம்பிரதாயத்தில் வந்து வளர்ந்து வந்திருக்கோமோ அது மாதிரி அடுத்த சம்பிரதாயமும் வரணும்பா அதுக்காக கொஞ்ச நாளைக்கு இதை பார்த்துக்கோ அதுக்கப்புறம் நீயும் ஜாகிரதை நீயும் சந்யாசம் பண்ணிவிட்டு வந்துடும் பகவான் யாராவது கொடுக்கட்டும் இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு அதுக்கு நல்ல மனசுப்பா இந்த மனசு நமக்கு வந்து நேற்று மூணு விதமான அதிகாரிகள் இருக்கிறார்கள் மந்த அதிகாரி மத்தியம அதிகாரி உத்தம அதிகாரி உத்தம அதிகாரிக்கு இந்த அஜாதிவாதத்தை கிரமமா சொல்ற போதே அவருக்கு ஏற்கனவே சாதன சதுஷ்டய சம்பத்தி எல்லாம் பூர்ணமா இருக்கிறதுனால மனோநிகிரகம் இருக்கிறதுனால வைராக்கியமெல்லாம் இருக்கிறதுனால அவனுக்கு அப்போவே அமனிபாவம் ஓவர் முடிஞ்சு போச்சு அவனுக்கு ஒன்றும் ஸ்பெஷலாக நிதித்தியாசனம் தேவையில்லை ஒரு உபனிஷத் படிக்கிற போதே ஞானம் வந்து விடுறது மற்ற உபனிஷத்து எல்லாமே அவனுக்கு மனநிதித்தியாசன மாதிரி தான் ஒரு தரம் படித்தாலே ஒரு வேதாந்தத்தினுடைய தாற்பயத்தை ஒரு தரம் கிரகிச்சுவிட்டான்னாலே அவனுக்கு விஷயம் புரிஞ்சு விடுறது அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கிறது நிதித்தியாசனம் அதுலையே அவனுக்கு விபரீத பாவனை போயிடுறது ஆகனால அவன் ஸ்பெஷலா உட்கார்ந்து ஒன்றும் நிதித்தியாசனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த மந்த அதிகாரிக்கு தான் என்னன்னா மத்தியம் அதிகாரிக்கு இவருக்கு வந்து விஷயம் புரியறது ஆனா நிஷ்ட வரமாட்டேங்கிறது அதுக்காக வேண்டியவர் என்ன பண்ற இவர் என்ன பண்ணணும்னா அதுக்காக உழைச்சுதான் ஆகணும் அதான் சொன்ன ஞானத்துக்கு உழைக்க வேண்டியது இல்லை இனிமே ஏன்னா வேதாந்த விசாரத்தினுடைய முக்கிய பலம் என்ன ஞானம் விசார பலம் ஆனா நிதித்தியாசன பலம் நிஷ்டனுக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி பூர்ணமா இருந்ததுன்னு சொன்னா ஞானம் கிடைக்கிற போதே ஞான பலமும் கிடைச்சிடும் ஆனா மத்தியம அதிகாரியா இருந்தான் கிடைச்சாலும் ஞான பலத்தை அவன் என்ஜாய் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன்னா சாதன திருஷ்டைய சம்பத்தியில கொஞ்சம் இது அப்படி இப்படி இருப்பாரு கொஞ்சம் எப்படி போவார் வருவார் கொஞ்சம் ஒரு கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டார் கொஞ்சம் இவருக்கு இதுலேயும் ருச்சி இருக்கும் லௌகிக்க விஷயங்களையும் கொஞ்சம் ருச்சி இருந்துகிட்டே இருக்கும் பூர்ண வைராக்கியம் இருக்காது பூர்ண விவேகம் இருக்காது அப்படியே பேசி பேசி என்ன சில சமயம் இதை குறைச்சி அது அதிகமாகிடும் அப்புறம் கொஞ்சம் கில்ட் வரும் அதில் சுகம் கிடைக்கலன்னு உடனே குற்ற உணர்ச்சி வரும் திரும்ப உள்ள நுழைவார் இப்படியே தான் இருக்கும் இந்த மத்தியம் அதிகாரிக்கு அது மா இந்த பூர்ண அதிகார்த்து கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கும் விஷயம் தெரியாம இருக்கான் போல் இருக்குன்னு தோணும் அப்புறம் என்ன ஆம்னா நாளா நாளா படப்பிட புரியும் ஓஹோ நமக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு புரிஞ்சுக்குவான் புரிஞ்சுப்பான் இந்த உத்தம அதிகாரியை பார்த்து இந்த மத்தியம அதிகாரிக்கு கொஞ்சம் ஸ்லைட்டா பொறாம கூட வரலாம் வரத்துக்கு சான்சஸா ஏன்னு கேட்டால் அவன் வந்து இவன் இவன் என்ன ரொம்ப ஓவராக போகிறான் அப்படின்னு நினச்சிப்பான் இவன் அவன் ஓவராக போகல அவன் எப்படி போனால் மோட்சம் அடையுமோ அது தெரிஞ்சுதான் போயிருக்கான் ஆனால் இவனுக்கு இந்த மத்தியம் அதிகாரிக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணலாமே லௌகிக்கும் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணால் நிற்காத ஓட்டக்கூடத்தில் விட்ட தண்ணி மாதிரி போய்டுது அதனால விவேக வைராக்கியம் எல்லாம் பூர்ணமாக இருக்கணும் இல்லைன்னா நிஷ்டை ஏற்படுது அமனிபாவம்லாம் சரி வரவும் ஆர்த்தையாக போயிடும் அந்த அமனிபாவத்தை வந்து நம்ம சும்மா பரோட்சமாக சொல்றதா அபரோக்ஷமாக சொல்றதா அபரோக்ஷமா அல்லவோ தெரியணும் அது ஆகவே மனசில் வந்து மூணு சக்தி இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது மனசுக்கு வந்து என்னன்னா புத்தி தீக் தைக்ஷ்ணியம் தீக்ஷ்ணியம் சொல்றது ஒன்று நோக்கரிய கூர்த்த விஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு இது மறக்கவே கூடாத வரிதான் சொல்வார் நுண்பொருள் காண்பது அறிவு சொல்லுவார் அறிவு அறிவுன்னா நுண்பொருள் காணணும் மனசுக்கு என்னெல்லாம் வேணும்னா சுத்தம் வேணும் அதுல ராகத்வேஷங்கள் இருக்கக்கூடாது அப்புறம் அடுத்தது வந்து மனசுக்கு என்ன வேணும்னு கேட்டா ஏகாதோகத்தினால வருது உபாசனையினால வர்றது ஏகாதிரதா சாஸ்திரத்தை கேட்கறதுனால வர்றது சூட்சம் அதுவும் நியாயசாஸ்திரங்கள்லாம் படிக்க படிக்க என்ன ஆகிறதுனா புத்தி சூக்மம் ஜாஸ்தியா இருக்கு அதனாலதான் அன்னைக்கு ஒரு நாள் வகுப்புல சொன்னேன்னு நினைக்கிறேன் இங்கே சொன்னேன்னு இங்கேயோ சொல்லும் பேசினுதான் தெரியல விவேக சூடாமணியில ஒரு சோகம் சாதன சதுஷ்டய சம்பத்தி மாத்திரம் வேதாந்தத்துக்கு அதிகாரம் சொல்றது இல்லை அதோட சேர்த்து இன்னொன்னு சொல்றாரு ஹரிசங்கர் மேதாவி வேதாவி புருஷோ வித்வான் ஊகாபோக விச்சக்ஷண அதிகாரி ஆத்ம வித்யாயாம் முக்த லக்ஷண லட்சிதா ஆத்ம வித்யாயாம் கஹ அதிகாரி ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் சாதன சதுஷ்டய சம்பத்தி ஒரு முக்கியமான அதிகாரிக்கும் அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் இது இன்னொரு விசேஷம் என்னென்னா அவர் வந்து இந்த புருஷர் எப்படின்னா மேதாவினா என்ன அர்த்தம் இப்போ வந்து முண்டகோபரிஷத்து முடிஞ்சு விட்டுனா முண்டகோபரிஷத் மந்திரம் மனபாடமாக இருக்கணும் பாஷ்ய வாக்கியங்கள்லாம் கூட மன மனபாடமாக நல்லது மேதாவி சொல்றாரு மேதாவினா என்ன அர்த்தம் தாரணாசக்தி கிரகணசக்தி தாரணாசக்தி அப்புறம் ஸ்வயமாகவும் நல்ல திருஷ்டாந்தங்களை யோசிக்கணுமா ஊகாபோக விசக்ஷனஹா வித்வான் வித்வான்னா என்ன அர்த்தம் அர்த்தம் புரிஞ்சுக்கிறது வித்வான்னா சாஸ்திரார்த்தம் தெரிஞ்சுக்கிறது வித்வான்னா விவேக்கி அந்த நித்யாதித்த விவேக்கு இந்த வாக்கியங்கள்லாம் இப்போ முதல்ல சொன்ன வாக்கியம் என்ன இப்போ சொல்கிற வாக்கியம் என்ன இதுக்கு அதுக்கு எதா கான்ட்ரடிக்ஷன் இருக்கா அப்படின்னு எல்லாம் அந்த நுண்ணாற்றல் இருக்கே அது வித்வான் மேதாவி கிரிச்சுக்கிற சக்தி கிரகிச்சுன்றதை மறக்காம இருக்கிற சக்திக்கு மேதா சக்தி அப்புறம் சொன்ன விஷயத்துல இருக்கிற நுண்மையான பொருளை பார்க்கறது இருக்கே அதுக்கு வந்து அப்படின்னு பேரு அப்புறம் ஊகா போக வி சக்ஷனா நல்ல திருஷ்டாந்தங்களை எல்லாம் யோசிச்சு அந்த எந்த ஒரு ஞானத்தை அடைஞ்சிருக்கானோ அந்த ஞானத்தை நன்றாக பலப்படுத்திக்கிறது மேதாவித்வான் ஊகா போக விசக்ஷன ஆத்ம வித்யாயாம் அதிகாரி அது மாத்திரமில்ல சாதன சதுஷ்டி முக்கியம் உக்த லக்ஷண லட்சிதா இந்த மனசுக்கு மனசுக்கு இந்த சக்தி வேணும் அது கொஞ்சம் மந்தமா இருந்ததுன்னா அதுக்கு நிதித்தியாசனம் பண்ணணும் ஞானம் அடைஞ்சால் போகாது ஞான பலத்துக்காக நிதித்தியாசனம் பண்ணணும் அப்படி நிதித்தியாசனம் பண்ணினால் பிரயோஜன அதனுடைய பிரயோஜனம் அபயம் துக்கக்ஷயா பிரபோதா அக்ஷயாசாந்தி இதெல்லாம் என்னன்னா மோக்ஷரூபம் மோக்ஷத்தினுடைய தன்மை அதெல்லாம் விளக்கப்பட்டது அந்த ஸ்லோகத்தில் அப்புறம் இந்த ஒரு பறவையினுடைய கதை சொல்லப்பட்டது அதில் ஒரு மாற்றம் எல்லா பறவையும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிதுன்னு சொன்னேன் தப்பாக சொல்லிவிட்டேன் அப்புறம் போய் பார்த்தா அது வித்தியாசம் இருக்குது மற்ற பறவை எல்லாம் என்ன சொல்கிறது இது நடக்காத சமாச்சாரம்னு எல்லாம் வந்து அது வந்து இது நடக்காத சமாச்சாரம்னு சொல்லி அதனுடைய டிஸ்கரேஜ் பண்ணு எதை அந்த பறவை அந்த ஒரு பறவையோட முட்டை போயிடுத்து இந்த பறவை என்ன சொல்லிவிட்டு நம்ம இந்த நம்ம எல்லாேருமா சேர்ந்து இந்த தண்ணியை வத்த வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நடக்கிற சமாச்சாரம் இல்லை உங்களுக்கு அறிவு இல்லை இது நடக்கிற சமாச்சாரமாக அப்படின்ன உடனே இந்த கு இந்த பட்சிக்கு மாத்திரம் அதுதானே தாய்ப்பறவை அதுக்கெல்லவோ தெரியும் கஷ்டம் அதனால என்ன பண்ணிட்டு மற்ற பறவைகள்லாம் உதவிக்கு வரலை வர மாத்திரம் இல்லை டிஸ்கரேஜ் பண்ணித்து நான் அதை மாற்றிச்சுட்டேன் எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டுன்னு அது நான் அந்த பதத்தில் தப்பாக புரிஞ்சுவிட்டேன் பரவாயில்ல தப்பாக புரிஞ்சுனா என்ன சரியா இப்போ சொல்லிட்டோமே அப்போ வந்து அந்த பறவை அப்படி அதுக்கப்புறமும் விடாமல் பண்ணிகிட்டே இருக்கிறத பார்த்து நாரதர் வந்து கருட பகவானை கூப்பிட்டு கருடனுடைய கருடன் வந்தாலே சமுத்திரம் வத்தி போயிடும்னு பயந்து அதோடய பக்ஷி பார்த்து அந்த ரெக்கையை பார்த்தா பட்டாலே வற்றிவிடுவான் அது அந்த ஒரு இது அது அவ்வளோ வேகமாக அந்த காற்றுனால வற்றி போகிற அவ்வளவு சக்தி அப்படி நம்ம புராணக்கதை தானே அப்படி வற்றி போயிடுங்கிற நினச்சோடனே சமுத்திரராஜன் உடனே முட்டையை கொடுத்துட்டாருங்க இங்க தாப்பர் என்னன்னு கேட்டா பேர் டிஸ்கரேஜ் பண்ணியும் ஒரு நம்பிக்கை இருந்தது பாருங்க அது நடக்கிறதா இல்லையா இதெல்லாம் லாஜிக்கலா இல்லாஜிக்கலா கேட்கப்படாது அதுல இருந்த விசேஷ அம்சம் என்னன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்லை நான் வந்து அடைஞ்சுடுவேன் ஏன்னா நமக்கு இன்னொரு கஷ்டம் என்னன்னு கேட்டா நம்ம எவ்ளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கோம் துக்கம் வருகிறது அப்புறம் வந்து எவ்வளவு தூரம் உங்களுக்கு மனசுல ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்கு எத்தனை தடவை அதை அதை பொறுத்து அதோட ஆழத்தை கண்டுபிடிச்சுக்கலாம் அதுல இருந்து உங்களுக்கு மீளத்துக்கு எத்தனை நாள் ஆறு இப்படி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும் ஆனா இன்னொரு விதமாகவும் சொல்றேன் அதாவது நமக்கு வந்து மற்றது மாதிரி எல்லாம் பார்த்துட முடியாது இப்ப சமைச்சா உடனே சாப்பாடு வர்ற மாதிரி உடனே மனசை கண்டுபிடிச்சிட முடியாது அதுக்கு காலம் எடுக்கலாம் அதனால தானே கீதையில சொல்றாரு சித்திய சித்தோகோ சமோபூத்வாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ சித்தியசித்தியோ சமோபூத் அசித்தி வந்தாலும் சித்தி கிடைச்சுட்டாலும் சந்தோஷப்படக்கூடாது சித்தி வரலும் துக்கப்படக்கூடாது அதான் அங்க தாத்யம் பார்த்தா கர்மயோகமே ஆனந்தமா இருக்கும் சித்திய சித்தியோ சமோபூத்வா சமத்துவம் யோக உச்சதே கவலைப்படாம உத்தரகாஹ தண்ணீரை எடுத்துக்கொண்ட முயற்சி போடல குஷாக என்ன பண்ணணும்னா விடாம நாம் அபியாசத்தில் கவனிக்கணுமே தவிர பிரயோஜனத்தை இன்னும் வரலையே இன்னும் வரலயே இன்னும் போக மாட்டேங்குது நமக்கு வந்து பலனே இருக்கிற பலனை சீக்கிரம் பார்க்கணும்னு ஆசை ஆனா அதுக்கான முயற்சியை ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கணும் எண்ணம் குறைவா இருக்கு உண்மைதானே முயற்சியில் கவனம் குறைவு பலனில் எதிர்பார்ப்பு ஜாஸ்தி கிணறு தோண்டினா தண்ணி வர வரைக்கும் தோண்டி தான் ஆகணும் பசி வந்து இப்போ வந்து சாப்பிடணும்னு சொன்னால் ஒரு ஒரு கவலமாக சாப்பிட்டுருக்கோம் ஒரு அளவில் நிறுத்தணும் நாம நிறுத்தணும் ஒரு இதில் நிறுத்தி ஆகணும் நாம அப்போ வந்து அந்த அது வந்து வயிறு வய இந்த இதோட போரும் இது இது வந்து உடம்புக்கு போரும் அப்படிங்கிற எண்ணம் வர வரைக்கும் சாப்பிடணும் ஒரு ஒரு கவனம் இல்லை உன்னோட எடுத்துட்டாலும் ப்ராப்ளம் என்னது நாத்தியஸ்ரதஸ்து யோகோஸ்தி நஜய்காந்த மனஸ்ரதா அதிகமாக சாப்பிட்டாலும் யோகம் இல்லை குறைவா சாப்பிட்டாலும் யோகம் இல்லைன்னு கிருஷ்ணர் ஆகையினாலும் நம்ம அளவா சாப்பிட்ட அளவா சாப்பிட்றதுலேயே ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டே ஒரு நமக்கு போரும் இந்த அளவுக்கு போரும்ப்பா மூணு இட்லி போரும் நாலு இட்லி போரும் அப்படின்னு நிறுத்த தெரியணுமே நிறுத்திடணும் நிறுத்திட்டா அந்த உடம்புக்கு தேவையான ஆகாரம் அதே மாதிரி ஒரே கிளாஸில் வந்து அஞ்சே நாளில் மோக்ஷம் பிரம்ம ஜானம் மூணு நாள் கோர்ஸ் வச்சிருக்காங்க மூணு நாள் பிரம்ம ஜானம் கோர்ஸ் மூணே நாள் மோக்ஷா நீங்க பேரில் உங்க பேர்ல போட்டுக்கலாம் பிரம்ம ஜானி சோன் சோன் போட்டுக்கலாம் மூணே நாள் அப்புறம் நீங்க இன்னொருத்தருக்கு பிரம்ம ஜானத்தை கொடுக்கலாம் அது அதோட விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க மூணு நாள் எப்படி பிரம்ம ஜானம் வரும் சும்மா ஒரு இன்ஸ்பிரேஷன் பிரம்ம ஜான ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணா கொடுக்கலாமே தவிர அந்த இன்ஸ்பிரேஷனே வருமாங்குற சந்தேகம் சரி பரவாயில்லை மூணு நாளைக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனை வேணா உண்டு பண்ணலாமே தவிர இப்போ நம்ம போய் அங்கங்கே மூணா கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் மூணா கிளாஸில் என்ன மோட்சமாக வரப்போகுது நமக்கும் தெரியும் மூணாம் கிளாஸில் என்ன அப்படின்னா இருக்குது அங்கே இருக்கிற யாராவது சாமியார்ட்டு படிங்கன்னு சொல்லிட்டு வரதான் போகிறோம் ஒரு பாப்புலர் சாமியார் போனால் அன்புலர் அன்பாப்புலர் சாமியார் ஹெல்ப்பாக இருக்குமே அது உண்மைதான் உள்ளதை சொல்கிறோம் அவரை வந்து தெரிஞ்சுக்கலன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு பாடம்லாம் நடிச்சுட்டு இருக்கார் பொறுமையாக போய் படிங்கோ எல்லாம் இது பண்ணுங்க இந்த ஏகாக்கிரதையில பொறுமவுண் பொறுமை ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை இருக்கட்டுமே இந்த ஜென்மாவே முடிஞ்சால் கூட அடுத்த ஜென்மாவெலாம் கண்டினியூ பண்ணுறோமே அது இருக்குன்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் நான் சொல்லலை என்ன சொல்கிறார் இல்லையா தத் தம் புத்தியோகம் லபத்தை சா நான் சும்மாணமா எதுன்னு சொல்லலை தத் தத் புத்தி யோகம் லபத்தை பௌர்வ தேகிதம் பூர்வாபியாசேன கிரியத்தை ஹவசோபிசாசுரபி யோகசிய சப்தபிரம்மா யோகபிரஷ்டனை பத்தி படிச்சிருக்கோம் நாம அப்படி நம்ம வந்து நிதி தியாசனம் வெற்றி அடையாமல் செத்து போயிட்டா நமக்கு நல்ல ஜென்மா கிடைக்க போறது சொர்க்கத்துக்கு போவோம் அப்புறம் திரும்பி இங்கே வந்துருவோம் ஒன்று பணக்கார வீட்டில் பிறந்து பணத்தை எல்லாம் தானம் பண்ணிட்டு சமையலாக போவோம் இல்லை இல்லை சொல்றேன் தானம் பண்ணிட்டு சன்னியாசியா போவோம் இல்லை இல்லாட்டி அப்பாவே ஞானியாக வந்துடுவார் நல்லா படித்தவராக இருப்பார் நமக்கு ஞானம் கிடைச்சிடும் என்ன குறைச்சல் நம்ம ஒன்றும் கவலை எதுக்கு சொல்றேன் நமக்கு வந்து முயற்சியை நிறுத்தக்கூடாது பலனையே பற்றி பேசக்கூடாது பலன் இல்லை தான் நிறைய பேருக்கு என்னன்னா இன்னும் வரலையே சாமி அப்படின்னா நீ எவ்வளவு முயற்சி பண்ண அப்பப்போ பண்ணேன் அப்பப்ப பண்ணிவிட்டு உடனே வரலையே வரலா வரலாதுனால தான் விட்டுட்டேன் அது கூட வரலேன்னாலும் விடக்கூட எவ்வளவு கதை படிச்சிருக்கேன் நாரதர் கதை இந்த மரத்தில் இருக்கிற ஆள் இலைய அளவுக்கு உனக்கு பரவி இருக்கு அப்படின்னு ஒண்ணு ஒருத்தன அவ்வளவாண்ணா இன்னொருத்தான் அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிடுமான் நான் அந்த கதையெல்லாம் ஞாபகப்படுத்திக்கோங்க ஆகவே நம்ம என்ன பண்ணணும்னா முயற்சிப்போம் பதினெட்டு இப்போ வந்து இரநூறு முந்நூறு அடி இப்பெல்லாம் முந்நூறு அடி தோண்ட வேண்டியிருக்கு முந்நூறாவது அடியில் தான் தண்ணி வரும்னா நீ இரநூத்தி தொண்ணூற்றி ஐம்பது அடி அடிக்கணும் அடித்தா தான் முந்நூறாவது அடியில் தண்ணி கிடைக்கும் ஆனால் நீ அடித்த ஒரு ஒரு அடியும் வீணா போச்சா இல்லையே ஒரு ஒருத்த ஒன்னா தோண்டினது அத்தனையும் பிரயோஜனம் தானே நம்ம என்ன நினைக்கிறோம் ரெண்டு தரம் தோண்டிட்டு இன்னும் வரலையே மூணாம் தரம் தோண்டிட்டு இன்னும் வருமா சரி ஒரு வாரம் கழிச்சு தோண்டுவோம் அது நமக்கு வந்து இதெல்லாம் சொல்ல போற போறாரு நமக்கு அவ்வளவு தூரம் அதுல வந்து ஆலசியம் இருக்கு நமக்கு பலனில் தான் சீக்கிரம் எல்லாரும் அதானே பாக்குறான் பணத்தை போட்டுட்டா உடனே வரணும் உடனே வரணும் உடனே வரணும் நம்ம அதுக்கான உழைப்பு சரியாக உழைக்கிறோமானு கவனிக்க வேண்டாம உழைப்பில் நம்ம கவனம் செலுத்தினா பலன் வந்துண்டே இருக்கும் நீங்கள் வேண்டானு வந்துண்டிருக்கும் அதனால தான் சில பேர் பாருங்கள் நிறைய வெற்றி அடையிறதுக்கு காரணம் என்னன்னா அயராத உழைப்பு அயராத அவங்களுக்கு உழைப்பே இன்பம் அவர்களுக்கு உழைப்பே இன்பம் ஒரு பாட்டு உண்டு பழைய காலத்தில் ஒரு சினிமா பாட்டு சீர்காழி கோவிந்தராஜன் நினைக்கிறேன் ஒரு பாட்டு உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் என் தோழா அப்படின்னு ஒரு பாட்டு வரும் உழைப்பதில்லா உழைப்பை பெறுவதில்லா இன்பம் சொல் என் தோழா அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டு சொன்னா ஞாபகம் சரி அது எந்த சினிமாவும் தெரியாது அதாவது நம்ம உழைக்கிறதுல இன்பமா இன்னொரு உழைப்பை வாங்குறதுல இன்பமா நீ உழைச்சு இன்னொரு உழைக்க வச்சான அது பெரிய சாமர்த்தியம்தான் அது ஒன்று சந்தேகம் இல்லை ஆனால் நான் உழைக்காம நான் வந்து அனுபவிக்கணும் நீங்க எல்லாம் ஒழைச்சு ஒழைச்சு கொடுங்க அது மாதிரி பிரயத்தனம் இருக்கணும் அபரிக்கேதாக்கு இவ்வளவு அர்த்தம் சொன்னேன் திரும்பவும் அபரிக்கேதா மனசோ தத்வத்து மனசகா வராம பண்ணினிதி ஸ்தித்வாஸ்யாம் அந்த காலேபி அது இன்னும் கூட போடுங்களாம் அந்த கால பரியந்தன்னு கூட போடுங்களாம் பிரம்ம நிர்வாண வச்சதி அதனால் வந்து எப்போ வேணாலும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் எல்லாம் நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம்னு சொன்னால் திரும்ப எங்கேயாவது இழுத்துன்னு போயிடும் அதனால் நீ ஜா நோ கான்ஃபிடென்ஸும் வேண்டாம் அப்புறம் ஓவர் கான்ஃபிடன்ஸும் வேண்டாம் ஜாகிரதையாக பேலன்ஸ் பண்ணும் பார்க்கலாம் அடுத்த ஸ்லோகம் இப்ப என்ன பண்ண போறாருன்னா உபாயம் சொல்லிக் கொடுக்க போற இப்ப மனச இதுவரைக்கும் முயற்சியோடு மனதை கட்டுப்படுத்த வேண்டும் இப்போ நாற்பதாவது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் அனைவருக்கும் மனதை கட்டுப்படுத்துவதன் மூலம் மனதை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் செம்மைப்படுத்துவதன் மூலம் நெறிப்படுத்துவதன் மூலம் தியான அபியாசம் செய்வதன் மூலம் இந்த ஞான ஏற்படும் இந்த ஞான நிஷ்டை ஏற்படும் மோக் ஞான பலன் கிடைக்கும் அந்த ஞான பலனை அடைவதற்கான முயற்சி அவசியம் நாற்பத்தி ஒன்னாம் ஸ்லோகத்தில் மனதை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சி அவசியம் என்று சொல்லப்பட்டது அந்த முயற்சிக்கு நான் வழிமுறைகள் கூறுகிறேன் இதை நீங்க எங்க ஒப்பிட்டு பார்க்கணும்னு கேட்டா அர்ஜுனன் கேள்வி கேட்டா இது வந்து மனசை கடக் கட்டுறது கட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது பாரதியார வந்தானே தன்னை கட்டுதல் பிறர் துயர் தீர்த்தல் பிறர் நலம் வேண்டுதல் அதை விட்டுருக்கும் தன்னை கட்டுதல் இது அவ்வளவு சுலபம் இல்லை கீதையில் வந்து மூணாவது அத்தியாயத்தில் பார்க்குறோம் அர்ஜுனன் கேட்டு கேட்குறோம் எதனால நம்ம பாவம் பண்ணுறோம் அதுக்கு பதில் சொல்கிறார் பகவான் காமயேஷ குரோத ஏஷகா ரஜோகுணசமுதவஹா மகாசனஹா மகாபாப்மா விஜேனம் மிக வைரினம் எல்லாம் ரொம்ப அழகாக சொல்றார் நெருப்பை புகை மூடியிருப்பது போலும் கண்ணாடியை அழுக்க மூடியிருப்பது போலும் கருவை கருப்பை மூடியிருப்பது போலும் ஆசை அறிவை மூடியிருக்கிறது இந்த ஆசை தான் வந்து ஞானிக்கு வந்து விவேகிக்கு எப்பவும் சத்ருவா இருக்கு அப்படின்னு சொல்லி இதை அழிக்கிறதுக்கு எங்கே வழியும் தான் இது எங்கிருந்து வர்றதும் முதல்ல பார்க்கலாம்ல இந்திரியாணி மனோபுத்தி அச அதின உச்சத்தை இந்திரியங்கள் மனசு புத்தி வழியா உள்ள ஆசை நுழையுதப்பாத்திய தேகினம் தேகிய வந்து அப்படி சொன்ன அப்புறம் அடுத்த ஸ்லோகம் தான் அடுத்தது தஸ்மாத் எஸ் மகாபல தஸ்மாத்யான் ஞாதவு நியமியா முதல்ல இந்திரியத்தை நிகரம் பண்ணு அப்புறம் மனச நிம் பண்ணு அப்புறம் புத்திக்கு ஞானத்தை பிரஜகிஹேனம் அந்த வார்த்தை பாருங்க முக்கியமாக விஜய்னா ஞான பலம் பரோக் பரோக்ம்னா என்ன அபரோக் பத்தின பரோட்ச ஜம் அபரோக்ஷ ஆத்மாவத்தின பரோட்ச ஜம் ஆத்மா பரோக்ஷம் கிடையாது ஆத்மா பரோக்ஷ ஆத்மாவத்தின பரோட்ச ஜானம் ஆத்ம ஜானத்துக்கு ட்ரை பண்ண வேண்டாம் ஆத்ம ஜானத்துக்கு தான் ட்ரை பண்ணி வேதாந்தம் படிச்சு கிடைச்சு ஆனா அந்த ஜானம் பலப்படாமல் இருக்கிறதுனால அது பரோட்சம் மாதிரி இருக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி பரோட்சம் பரோட்சம் அப்படி சொல்லணும் பரோட்சம் இவ பரோட்சம் பரோக்ஷம் தெரிஞ்சுதான் இருக்கு இருக்கு ஆனா அது என்னன்னா அது திருட இதுக்குதான் நம்ம சொல்றோம் அதிருட அபரோக்ஷம் இன்னொரு பாஷையில் போட்டணும்னா அதிருட அபரோக்ஷானந்தான் பரோட்ச ஜானம் நம்ம பாஷை திருட அபரோட்ச ஜானம் அப்புறம் என்னென்னா திருட அபரோட்ச ஜானம் திருட அபரோட்ச ஜானம் பாப் ஞான விஜயான நாசனம் சாதாரண வாக்கியம் இது ஞான விஜான நாசனம் அப்புறம் அதுக்கு உபாயம் சொன்னார் ஏந்திரியாணி பராணியாகு இந்திரியேபிய பரம் மன முதல்ல நிகிர நித்ர உபாயத்தை சொல்லி ஞானத்தை சொன்னார் இங்க நம்ம ஞானத்தை பார்த்துட்டு நித்ரக உபாயம் பார்க்கறோம் அவ்வளோதான் வித்தியாசம் நமக்கு வந்து இதுக்கு காரணம் என்னன்னா பகவான் என்ன சொன்னார் தெரிஞ்சே தப்பு பண்றோம்ப்பா காரணம்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு வாசனா எல்லாம் ரொம்ப வருஷமா ஜென்மாந்திரங்களில் சம்பாதிச்சது இந்த ஜெகத் சத்தியத்துவ புத்தியை வந்து இவ்வளவு தூரம் சாஸ்திரத்தை சொன்னதுக்கு பிறகும் ஜெகத் மித்யாத்வ புத்தி ஜெகத் சத்தியம் கிடையாது ஜத்து மிச்சியது சயம் சத்தியத்தை போறதே இல்லை எத்தனை படிச்சாலும் போக மாட்டேங்கிறது அதுல ஏதோ ஆனந்தம் கிடைக்கும் போல ஒரு பிரம எல்லாம் இருக்கிறது இனி நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்தை எல்லாம் படிப்போம் அடுத்த ஸ்லோகத்தை படிப்போம் ஏன்னா இன்னைக்கு முடிக்கணும் இன்னைக்கு நாளைக்கு தான் சம்மரி சொல்லணும் இருக்கேன் இன்னைக்கு நாளைக்கு காலையில் சாரம் சொல்லிவிடலான்னு மனசுல நினைச்சுட்டு இருக்கேன் தட்சிணாமூர்த்தி என்ன நினைக்கிறாரோ தெரியாது உங்களை விட என்னுடைய திருப்திக சொல்றேன்பாய்யம் காமோகோ சுமோ உபாய நனு விக்ஷிப்தம் காமபோகோஹோ சுப் பிரசன்ன எல்லாம் வந்து அங்கங்க பதத்தை சேர்த்துக்க வேண்டி இருக்கு ஸ்லோகம் கிளீனாக புரியாது இல்லாட்டி சொல்ற விதமாக சொன்னால் தான் புரியுது இவர் என்ன சொல்றாரு உபாயன நிகிருணியா உபாயத்தினால வந்து நிகழ்ச்சி நிகரீயா அததுக்கு உள்ள உபாயத்த மூலமாக நிகரம் பண்ணணும் இப்ப ஸ்தித பிரஜ நாம பாக்கிறோம் ஸ்தித பிரஜ லக்ஷணத்துல ஸ்தித பிரஜ லக்ஷணம் ஜாஸ்தியா ஸ்தித பிரஜ உபாயம் ஜாஸ்தியா முதல் மூணு ஸ்லோகம் ஸ்தித பிரஜ லக்ஷணம் ஸ்தித பிரஜ லட்சணத்தில் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு மூணு ஸ்லோகம் தான் நினைக்கிறேன் ஐம்பத்தி மூணு ஞாபகம் இல்லை இது வந்து ஸ்தித பிரஜ லட்சணம் அப்புறம் கடைசியில் ஆபூரியமானம் அப்புறம் யானிஷா சர்வபூத்தானா யா அபூரியமானம் அப்புறம் வந்து அறுபத்தொம்பது அப்புறம் வந்து விகாய அதெல்லாம் வந்து மறுபடியும் ஸ்தித பிரஜ லக்ஷணம் மொத்தம் ஏழு ஸ்லோகந்தான் இருக்குது அது ஏழு ஸ்லோகத்தில் கடைசியில் அது விதேகமுக்தி பலம் வேறு ஏழு ஸ்லோகத்தில் ரொம்ப சாலிட்டாக சொல்லணும்னா அஞ்சு ஸ்லோகம் தான் ஸ்தித பிரஜ லக்ஷணம் விகாய காமான் கன்க்ளூஷன் சொன்னதையே வேறு கோணத்தில் சொல்லி கன்க்ளூட் பண்ணுறது அப்புறம் வந்து ஏஷா பிராமிய ஸ்தி பார்த்த வந்து விதேகமுக்தி பலத்தை சொல்லி முடிச்சு விடுறது வந்து பதினோரு ஸ்லோகங்கள் உபாயம் தான் தியாயத்தோ விஷயான் பும்சா சங்கஸ்தேஷு கஜாயதே சங்கா அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் இது இப்போ நாம் படிக்கப் போகிறதெல்லாம் அதனுடைய விளக்கம்தான் இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறதே அதனுடைய விளக்கம்தான் அப்புறம் ஆறாவது அத்தியாயமும் அதுக்கு துணை புரிகிறது சந்தேகம் ஆறாவது அத்தியாயத்தில் நிறைய பார்த்துருக்கோம் தியான பிரதிபந்தா தியான பிரதிபந்த நிவிற்த்தி பல விஷயங்கள் அங்கேயும் சொல்ல போகின்ற உபாயத்தின் மூலம் அவரே சொல்லிக் கொடுக்க போறார் சொல்லிக் கொடுக்க போகின்ற உபாயத்தின் மூலம் நிக மனசோ இல்ல மனஹா நிகை நீ என்ன பண்ணணும் நிகிரம் பண்ணணும் கட்டுப்படுத்தணும் ஒழுங்குபடுத்தணும் எல்லாம் வார்த்தை எல்லாம் போட்டு மனதை தூய மனம் ஒருமுகப்பட்ட மனம் அதாவது பொறுமையான மனம் நுண்ணிய மனம் மனம்னா புத்திங்கிற அர்த்தத்தை வச்சு நுண்மையான மனம் சூக் புத்தி மனசை அனுதிருஷ்டவ்யம் மனசாயேவ இதும்னசாய சேத்தசா வேதி இந்த ஆத்மாவை நீ புத்தியினால்தான் தெரிஞ்சுக்கணும் அப்படி எல்லாம் வாக்கியங்கள் எல்லாம் இருக்கு அப்ப அதுக்கு நிறைய சம்ஸ்கிருதம் மனஹா நம்ம சொல்றோம் மனம் மனம் மன சொல்ற சம்ஸ்கிருத அந்த ஆத்ம ஜானே கரணம் ஒரு வார்த்தை போட்டிருக்க ரெண்டாவது அத்தியாயத்தில் பகவத்கீதையில் சம்ஸ்கிருத அந்த காரணம் அது ரொம்ப ஆராய்ச்சிக்குரிய ஒரு வரியாக பெரியோர்களால் விசாரம் பண்ணப்பட்டிருக்கிறது வாசஸ்பதி மிஸ்ரெல்லாம் பாமதியக்காரர்லாம் அந்த வாக்கியத்தை வச்சுருந்தா பெருசாக பேசுகிறார் அதில் தான் நிறைய பேதங்களாக விவரணக்காரருக்கும் பாமதிக்காரருக்கும் வித்தியாசங்கள்லாம் அங்கே தான் வர ஆரம்பிக்கிறது இதெல்லாம் தனி டாபிக் அது அப்புறம் பார்த்துப்போம் சம்ஸ்கிருத அந்த வார்த்தையே யூஸ் பண்றாச்சர் அதனாலதான் வந்து பாமதிவாதிகள் விவரணக்காரர்லாம் நிதித்தியாசன பிரதானத்துக்கு அவ்வளவு இது இது பண்றது கிடையாது இது வந்து பார்க்கணும்னா இன்னும் தத்துவ உபதேச சாகசம் தத்துவசி பிரகரணம்னு ஒண்ணு இருக்கு அதுல சில விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் சும்மா இருக்குன்னு சொல்லி வைக்கிறேன் அதெல்லாம் பேச ஆரம்பிச்சா இதெல்லாம் இந்த கிளாஸ்க்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் இதோட ஒரு கனெக்ஷன் உள்ள விஷயங்கள் தான் அதெல்லாம் ரெண்டு குரூப் இருக்கு ஏன்னா அந்த உத்தம அதிகாரி வந்து என்றைக்குமே மத்தியம் அதிகாரி குரூப்பில் சேருவாரா சேரமாட்டேன் ஆனால் அந்த வேதாந்தத்தில் ரெண்டு குரூப்பும் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா மத்தியம் அதிகாரி குரூப் மெஜாரிட்டியா உத்தம அதிகாரி குரூப் மெஜாரிட்டியா இந்த உத்தம அதிகாரி குரூப் மெஜாரிட்டி வந்து வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை மாத்திரம் சொல்லுவாங்க அது உத்தம அதிகாரிக்கு ஓகே மத்தியம் அதிகாரி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும் அதனால் இது ரெண்டும் இருக்கு அத்வைத வேதாந்த சித்தாந்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இருக்கு வேதாந்தத்தில் ஒரு பிரம்மசூத்திர விஷயத்துலேயே இதெல்லாம் ரொம்ப துணுக்கமான இது அவ பெரியவர்களுக்குள்ளேயே சில அபிப்பிராய பேதங்கள் ஃபிலாசபிலாம் ஒன்றுதான் எல்லாம் ஒன்று தான் ஆனால் வந்து அவங்க வந்து இது வேணும் வேண்டாம் சொல்கிற போது அவர்கள் வந்து அதில் அபிப்பிராயப்படுகிறார் வித்தியாசப்படுகிறார் அதெல்லாம் நமக்கு இப்போ இங்கே வேண்டாம் அதெல்லாம் முழுக்க முழுக்க அக்காடமிக் அது நமக்கு இப்போ இங்கே வேண்டாம் என்னமோ ஞாபகத்தில் வாசனை வந்து சொல்கிறதுக்கு வந்து பேசாமல் இருந்துருக்கலாம் வந்து சொல்லிவிட்டேன் எனக்கு இது மாதிரி சந்தர்ப்பமே போயிடுறேன் லைஃப்பில் எங்கே போனால் சும்மா திருக்குறள் லைட்டாக சொல்லியே மழி போயிட்டேனா நல்லா ஆழமாக சிந்திக்கிறதுக்கே வாய்ப்பெல்லாம் போயிட்டேன் சுத்தமாக தான் இருக்குது சில சமயம் எவ்வளவெல்லாம் ஆழமாக சொல்லி கொடுத்தார் சுவாமிஜி சித்தாந்த லேச சங்கிரமெல்லாம் கற்பனை பண்ணால் இன்னுமாயிருக்கு நினச்சி பார்த்தா அந்த மாதிரி ஹையஸ்ட் சொல்லி கொடுத்தார் சுவாமி ரொம்ப அட்வான்ஸ்டு மோர் அண்ட் மோர் அட்வான்ஸ் டெக்ஸ்டெல்லாம் சொல்லி கொடுத்தார் சுவாமிஜி ஆனால் அதெல்லாம் நம்ம திரும்ப பார்க்கறதுக்கு கூட அவகாசங்கள் இப்போ இதெல்லாம் பார்த்தா இதில் நோட்ஸ்லாம் நான் எழுதிருக்கிறத பார்த்தா இதெல்லாம் நான் படித்தேன்னு சொல்லி இருக்கேன் இதெல்லாம் அங்கங்கெல்லாம் குறிப்பிட்டான் வச்சுருக்கதை பார்த்தா இது நம்ம படித்தோமா படித்த மாதிரியே தெரியுங்க இப்படி இருக்குது படித்த மாதிரியே தெரியல இதெல்லாம் படித்தோங்கிறதே மருந்து போயிடுது அதுக்கு காரணம் என்னென்னா இப்படியே வெ எல்லாம் ஊர் ஊராக போய் ஆரம்ப பாடத்தையே சொல்லி கொடுத்து இப்படி இதாக இருக்குது அப்பப்போ இது இருந்தால் தான் நமக்கு இந்த சாதுர் நமக்கு சார்ஜ் மகா சார்ஜ் அது இன்னும் பண்ண வேண்டியதுலாம் நிறைய இருக்குது வேலையெல்லாம் பண்ண வேண்டியதுலாம் இருக்குது பண்ணால் தான் உபாயியா உபாயத்தினாலயமான உபாயேன சொல்ல போற உபாயத்தினால நிகழ்ச்சம் பண்ணு எப்படின்னா காமபோகையோ விக்ஷிப்தான் ஒரு தடை சொல்ல போற இவர் என்ன சொல்ல போறார் சொல்லிவிடுறேன் கொஞ்சம் என்ன சொல்றார் இந்த தியானத்துக்கு நிதித்தியாசனத்துக்கு விக்னங்கள் நாலுங்கிறார் சொல்ல விக்னங்கள் நான்கு வகையாக இருக்கிறது முதல் விக்னம் என்னன்னு கேட்டா விக்ஷேபா அல பாயிருக்கும் காலையில் நீங்களா தனியாக தியானம் பண்ணுங்க ஆசையா இருக்கு என்ன இப்ப நான் இருந்து பண்ண வச்சேன்னு வச்சுக்கோ ஏழு மணி ஆனால் உட்கார்ந்து இருக்கணும் ஆனால் நமக்கு என்ன போகணும் காபி சாப்பிடணும் அங்கே போயிட்டு வரணும் ஏழு மணி கரெக்டாக கிளாஸ் ஆரம்பிச்சிடும் அதுக்கு பேசாமல் அங்கே போய் காரிக்க ஸ்லோகத்தையாக சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்துரும் சுவாமி அங்கங்கே பிஞ்சு பண்ணுறா நினச்சிக்காய் இருக்கோ அப்போ நம்மளா வந்து பக்கம் என்னன்னா டைம் கிடைச்சி கூட ஒரு பையன் இருபது நிமிஷமா நிறைய பேர் அப்படியே அப்பாடா முடிஞ்சுது அப்படின்னு எழுந்திருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது முடிஞ்சுதே அப்படின்ட்டு இருக்கிறோம் அப்படியே முடிஞ்சு போய்டேன் இன்னைக்கு சீக்கிரம் முடிஞ்சு போய்டேன் அப்படின்னு கூட இது எப்படா முடியும் அப்படின்னா மனசு அக்ஷ விட்சேபம் எங்கேயோ போகணும் தயாராக இருக்கு மனசு அப்படி சுத்தலாமா இப்படி சுத்தலாமா யோசிச்சுட்டே இருக்குமனா விக்ஷேபமனான ரெஸ்ட்லெஸ் மைண்டு அது சும்மாவே இருக்காது அதை பண்ணுவோமா இது பண்ணுவோம் இன்னமும் ஆசா பாசங்கள் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் விக்ஷேபமனா அதான் ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு ஆசிரமத்துக்கு படிக்கிறதுக்கு பிரம்மச்சாரியும் வந்தாலும் இது இப்படி தான் சொல்லணும் கதையை வந்து ஒரு மூணு பிரம்மச்சாரி மூணு பேர் சொல்லணும் கரெக்டாக பார்த்தா அது கரெக்டாக இருக்கும் அந்த கதை மூணு பிரம்மச்சாரிகள் வந்தாங்களாம் வந்த உடனே எங்களுக்கு படி நாங்கள் படிக்கணும் படிக்கிறதுக்காக வந்திருக்கோம் அவர் என்ன சொன்னாரா ஒரு ஒரு மூணு மாதம் கழித்து நான் உங்களுக்கு கிளாஸ்லாம் ஆரம்பிக்கிறேன் அது வரைக்கும் நீங்கள் ஆசிரமத்திலே நான் உங்களுக்கு நான் எந்த வேலையும் சொல்ல போகிறதில்லை நீங்கள் ஆசிரமத்தில் இருந்து மூணு மாதம் இங்கே இருந்தோம் சும்மா வாட்ச் பண்ணுறதுக்காக சொல்லிட்டேன் அதில் என்ன பண்ணால் மூணு மாதம் கழித்து தானே பாடம் அறவிலே போகிறீங்க நான் இங்கே பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போகிறேன் நல்லதான் சொன்னான் நான் இங்கே இருந்து பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் வரேன் அப்படின்னு சொன்னேன் சரிப்பா போயிட்டு வா அப்படின்னு விட்டேன் அவரை இன்னொருத்தான் என்ன பண்ணான்னா நான் வந்து இந்த பூஜைக்கெல்லாம் வேண்டியதெல்லாம் எடுத்து எனக்கு சும்மா இருக்க முடியல ஆ இதனால் நான் என்ன பண்ணுறேன் போதிக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து கொடுக்குறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னா சரி பண்ணுன்னு விட்டார் விட்டுறாரு நீ ஏன் சூஸ் பண்ண நான் என்ன பண்ண முடியும் பண்ணு விட்டு விட்டார் இன்னொருத்தான் என்ன பண்ணிவிட்டாங்க நேரில் லைப்ரரிக்கு போயிட்டான் லைப்ரரி சிக்கி இருக்குங்களா என்ன லைப்ரரி போய் உள்ள புஸ்தகத்தை படிச்சுட்டே இருக்காங்க பார்த்தா இந்த மூணு மாதமாக இதை சுவாமிகள் வாட்ச் பண்ணார் ஒருத்த மாதம் வாங்கிட்டு போயே போயிட்டாலே ஆள் விளையாடு போயிட்டேன் அங்கே எப்படா கொஞ்சம் ரூபா கொடுங்க கொடுத்துட்டாரு தட்சிணையெல்லாம் என்ன பண்ணுவார் கொடுத்துட்டார் அவன் பாட்டுக்கு போயிட்டான் வெளியே பார்த்தா மூணு மாதம் முடிஞ்சது வந்த உடனே சுவாமி இனிமேல் ஆரம்பிக்கிறீங்களான்னு வந்தாங்க மூணு பேரும் சொன்னார் இந்த லைப்ரரியில் போன பயிருக்கலை இவனுக்கு மாத்திரம் கிளாஸ் உனக்கு பூஜைக்கு கொஞ்சம் நாளைக்கு வேலை கொடுப்பேன் பூஜையே பண்ணி அப்படின்னு அவனுக்கு பூஜை வேலையை கொடுத்துட்டார் அவரை இவனுக்கு இந்த வெளியில் போயிட்டு வந்தானே அவனுக்கு என்ன பண்ணிட்டார்னா நீ என்ன பண்ணுற கொஞ்சம் பிரார்த்தனைக்குலாம் வர மற்ற நேரம்தான் ஆசிரமத்துக்கு கொஞ்சம் காய் சாமான் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு அப்பப்போ நீ போய் கடையில் போய் வாங்கிட்டு வாழ்விட்டார் அவனை வந்து அந்த வேலைக்கு விட்டுட்ட ஏன்னா மூணு மாசம் இவன் என்ன பண்றான்னு அதை பார்க்கறதுக்காக அவர் சொல்லியிருக்கார் நிறைய பேருக்கு அது பொறுமையில இப்ப ஆசிரமத்துக்கு தப்பா இருந்துச்சுக்கா இங்கப்பா நான் சும்மா சொல்லியிருக்கேன் ஆசிரமத்துக்கு வந்தவுடனே ஒரு வருஷம் சர்வீஸ் பண்ணுங்க அப்புறம் கிளாஸ்னா வரமாட்டாங்க நிறைய பேர் அவங்கள வந்து டெஸ்ட் பண்ணவும் முடியாது ஒன்றும் பண்ண முடியாது சர்வீஸ் பண்ணுங்கோ ஒரு வருஷம் அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக கிளாஸ் உண்டு அப்படின்னு சொன்னால் அது ஒரு வருஷம் தானே கழிச்சுதான் அது வரைக்கும் என்ன பண்ணுறது அதில் என்னென்னா இப்போ பிரச்சனை என்னென்னா ஏற்கனவே வேறு ஸ்தாபனங்களில் எழுதிட்டு வந்துவிட்டோம் அங்கேயும் இத்தனை வருஷம் போயிடுத்து இங்கேயும் வந்து அப்படியா அப்படின்னு சொல்லக்கூடாது அதுக்காக தான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம் இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷாக எந்த ஆசிரமத்துக்கும் போகாமல் நேராக வந்தாருன்னா முதல்ல வேலை தான் கொடுக்கணும் ஏற்கனவே வேறு மடத்துல இருந்தேன் அங்கே இருந்தேன் ரெண்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்தா அது பரவாயில்லை கொஞ்சம் அதுக்கு நம்ம வந்து அதுக்கு என்னது கன்செஷன் கொடுக்கலாம் தப்பு இல்லை ஆனால் இப்படி இருந்தால் என்ன பண்றது எதுக்கு சொல்றேன் நம்ம மனசு அப்படி இருக்கு எவ்வளோதான் வந்தாலும் அது விக்ஷேபமாக இருக்குது விக்ஷிப்தம் இது வந்து விக்ஷேபாக நம்பர் ஒன் நம்பர் டூ என்னன்னு கேட்டால் லயகா தூக்கம் தூக்கம் இன்னொரு இடைஞ்சல் இது ஒரு எக்ஸ்ட்ரீம் அது இன்னொரு எக்ஸ்ட்ரீம் விட்டா தூங்கிடுவார் தூக்கம் காலமரம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிற போது இப்படி இருக்கு அப்புறம் பார்த்தா பார்த்தா குனிஞ்சு ஒரு மாதிரி ஆகி வந்து எல்லாரும் எழுந்து கால் நடக்கிற சத்தம் அந்த சத்தம் இந்த சத்தெல்லாம் கேட்ட உடனே கொஞ்சம் அப்புறம் முடிச்சு பார்த்தா ஓ முடிஞ்சு போயிட்டா வர வேண்டியதான் தூக்கம் மூணாவது என்ன கேட்டீங்கன்னா இது வந்து விக்ஷேபமும் இல்லை லயமும் இல்லை மனசு வந்து கொஞ்சம் தியானத்துக்கு பழகி போயிடுத்து ஆனாலும் திடீர்னு ஒரு மந்த நிலை இதுக்கு பேரு சாஸ்திரத்தில் கஷாய் அப்படிங்கிறாங்க தேக்க நிலை முதல்ல அலைப்பாயும் தன்மை ஒடுங்கிவிடும் தன்மை ஒடுங்கிவிடும் அர்த்தம் இயற்கையாக ஒடுங்கிற சுசு தூக்கம் தான் அப்புறம் அடுத்தது என்னன்னு கேட்டா மூன்றாவது குற்றம் என்ன கஷ்டம் என்னன்னு கேட்டா கஷாய் இது எல்லாத்தையும் வழி செலுத்த எப்படி சரி பண்ணணும் சொல்ல போறாரு அப்புறம் கடைசியில் நாலாவது எல்லாத்தையும் தாண்டின பிறகு என்னன்னா ரச ஆஸ்வாதா அது ஒரு ரொம்ப அத் இதெல்லாம் வேற விதமான ப்ராப்ளம் அது வந்து பாசிட்டிவ் ப்ராப்ளம் நல்ல அனுகூலமாக இருக்கிறது அனுகூல சத்ரு இந்த மூணு பிரதிகூல சத்ரு எது அனுகூல சத்ருன்னா கூடவே இருந்து குழிபறிக்கிறவன் இந்த ரசாஸ்வாசம் மூணு இந்த முதல் மூணு ஆள் இருக்குல்ல நம்ம இவன் வில்லன்னு நமக்கு தெரியும் இந்த மூணு ஆள் விக்ஷேபமும் மும் கஷாயமும் தோஷம்னு தெரியும் ரசாஸ்வாதமும் இன்னொரு தோஷம் இது அனுகூல தோஷகா அனுகூலம் மாதிரி இருக்கிற தோஷம் நமக்கு நல்லது பண்ணுற மாதிரி நமக்கு இடைஞ்சல் பண்ற வஸ்து இது அனுகூல சத்ரு அதான் அப்படி சொல்றது அனுகூல சத்ரு அது பிரதிகூல சத்ரு அனுகூல பிரதிகூல சத்ரு அதை வந்து விளக்குறார் அடுத்த வகுப்புல நாம நன்றாக இதை பார்ப்போம் ஓம் ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே வியோமத்யாப்த தேகாஜ தட்சிணா மூர்த்தஜே நம அய்யனே எனதுள்ளேன் என்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கம் உதவிக்கோர் உதவி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 ஹரி